प्रपन्न पारिजाताय कृष्णाय परित्राणाय ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா கிருஷ்ணா युगे युगे भगवान श्री விநாஷேகர் இந்த ஸ்லோகத்தில் அவதாரத்தினுடைய காரியத்தை எப்படி நிறைவேற்றுகிறேன் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணுகிறார் அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன தர்மத்தை நிலநாட்டுறது அதர்மத்தை குறைக்கிறது இதுதான் அவதாரத்தினுடைய நோக்கம் அதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் சாது நாம் பரித்ராணாய சாதுநாம் அப்படின்னா தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் நன்மையை சொல்கிற அற வாழ்க்கையை தர்மத்தை நன்றாக கடைபிடிக்கக்கூடியவர்களை பாதுகாக்கிறார் பகவான் பரித்ராணாய அப்படின்னா காப்பதற்காகவும் அப்படின்னு அர்த்தம் துஷ்கிருதாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படின்னா தீய செயல்களை செய்யக்கூடியவர்கள் அதர்மத்தை செய்யக்கூடியவர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை பாதுகாக்கிறதுனா அதர்மத்தை பின்பற்றுகிறவர்களால் துன்பம் வராமல் அவர்களை பாதுகாக்கிறது அதுக்காக வேண்டி அதர்மத்தை பின்பற்றக்கூடிய அதர்மிகளை தீய செயல்களை செய்பவர்களை சாமதான பேத தண்டம் அதாவது சமாதானமாக மனசில் ஹிதமான நல்ல வார்த்தைகளை சொல்லி இது நல்லது இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது சம உபாயம் அப்புறம் தான உபாயம் நீ இதெல்லாம் நல்லதெல்லாம் கடைபிடிச்சியான உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சலுகைகளை கொடுத்தாவது நல்லதெல்லாம் அவனை பண்ண வைக்கிறது அதுவும் முடியலேன்னு சொன்னால் அவர்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துறது இதுக்கு எதுவுமே சரி வரலேன்னு சொன்னால் அவர்களுக்கு தண்ட உபாயம் ஆக இது நாலு உபாயம் சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் திருத்திரத்துக்கு தீயவர்களை அதர்மத்தை கடைபிடிப்பவர்களை திருத்துவதற்கு சட்டத்தை மதிக்காதவர்களுக்கு சாம தான பேத தண்ட முறையிலே பகவான் அவர்களுக்கு நீதி வழங்குகிறார் அவர்களை செரிப்படுத்துறார் அதன் மூலம் என்ன பண்றார் பகவான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் அமைதியை கொடுக்கக்கூடிய சக்தி சட்டப்படி வாழ்கிற வாழ்க்கையில தான் இருக்கு அரசாங்கத்தினுடைய சட்டம் நம்முடைய சாஸ்திரங்களுடைய சட்டங்கள் இதெல்லாம் மதித்து வாழ்ந்தாதான் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லாட்டி யாருக்குமே நிம்மதி இருக்காது ஒரு வியவஸ்தை இல்லாமல் போயிடும் தடியெடுத்தவெல்லாம் தண்டக்காரன் அப்படிங்கிற மாதிரி விருப்பு வெறுப்பு அதிகமாக போய் துன்பங்கள் அதிகமாகிடும் தர்மத்தை அதன் மூலம் நிலைநாட்டுறார் பகவான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அதன் மூலம் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நேற்றைக்கு வகுப்பில் சொன்னேன் தர்மமோ அதர்மோ அது தானாக இயங்காது அதை பின்பற்றுகிறவனால தான் அது இயங்குகிறது சட்டத்தை மதிக்காதவனும் மனுஷந்தான் சட்டத்தை மதிக்கிறவனும் மனுஷந்தான் ஆக தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் குறைவாக இருக்கான் அதர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் அதிகமாக இருக்கான் அதர்மத்தை கடைப்பிடிக்கிறவர்களை குறைக்கணும் தர்மத்தை கடைபிடிப்பவர்களை அதிகமாக்கணும் நூற்றுக்கு நூறு அதர்மம் இல்லாமல் போகாது அது இயற்கையினுடைய ஒரு தன்மை அது நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்ல நிறைய புரிஞ்சுக்கலாம் ஆனா தர்மம் எப்பவும் மேலோங்கி இருக்கணும் அதுக்காக வேண்டி தர்ம சம்ஸ்தாபன அர்த்தாய அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அன்றறிவாம் என்னது அறஞ்செய்க வீழ்நாள் படாமை நன்று ஆற்று செயல்பாலதோறும் அறனே அறத்தான் வருவதே இன்பம் என்றெல்லாம் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா அறத்தை காட்டிலும் மனிதனுக்கு என்ன நன்மை அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இப்படி அறத்தை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவன் அறத்தை கடைபிடிப்பவர்களை பாதுகாப்பதன் மூலம் அறத்துக்கு புறம்பாக செல்பவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதன் மூலம் தர்மத்தை நிலைநாட்டுகிறார் சம் ஸ்தாபனார்த்தாய சம் என்றால் நன்றாக ஸ்தாபனம் என்றால் தர்மத்தை நன்றாக நிலைநாட்டுவதற்காக யுகே யுகே சம்பவாமி எப்பொழுதெல்லாம் சமூகத்தில தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் என்னை நான் வெளிப்படுத்தி கொள்ளுகிறேன் சம்பவாமி அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னா அதில் ஒருத்தர் முன்னின்று அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சார்னா அவர் அந்த நேரத்துக்கு அவதாரம் மாதிரி செயல்படுறார் அது மாதிரி ஒரு சமூகத்தில் பெரிய சிக்கல்கள்லாம் இருக்கிற போது அந்த சிக்கல்களை யார் வந்து தர்மமான வழியில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற வழியில் தீர்த்து வைக்கிறாரோ அவர் அந்த நேரத்துக்கு அவதாரமாக கருதப்பட வேண்டியவர் தான் ஆனால் பெரிய அளவில் ஒரு சமூகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுங்கிறது ஆண்டவனால் தான் முடியும் அதை நான் செய்கிறேன் அதாவது தர்மத்தை நிலைநாட்டுவது என்பது தர்மிகளை காப்பாற்றுவதன் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஆகவே அர்ஜுனனுடைய கேள்விக்கு காலம் நோக்கம் அந்த அவதாரத்தை நிறைவேற்றுகிற விதம் இவற்றையெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்ல விளக்கி சொல்லி இருக்கிறார் இதன் மூலம் அர்ஜுனனுக்கு அவதாரத்தினுடைய லக்ஷணமும் ஸ்வரூபமும் மகிமையும் நன்றாக புரியும் அர்ஜுனனை போன்ற நமக்கும் பகவானுடைய இந்த அவதார ரகசியம் அவதார தத்துவங்கள் நன்றாக விளங்கட்டும் பரித்ராணாய சா தூணாம் விநாசாய சஷ்கிருதாம்